இன்றைய முத்தாக முத்தாகிறது சிவபிரகாசர் எழுதிய நன்னெறி நூலில் இருந்து ஒரு பாடல் என்றும் முகம்மன் இயம்பாதவர் கண்ணுன் சென்று பொருள் கொடுப்பர் தீதற்றோர் துன்றுசுவை பூவின் பொலிபுழலாய் பூங்கை புகழவோ நாவிற்குதவும் நயந்து நாக்கு எல்லோரையும் புகழும் புகழுக்கு மயங்காதவர் எவரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு மற்றவர்களை புகழும் ஆனால் தனக்கு அருகில் இருக்கும் கையை ஒரு நாளும் அது புகழ்வது கிடையாது ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் நாக்கிற்கு வேண்டிய சுவையான உணவுகளை நேரம் தவறாமல் எடுத்து ஊட்டிவிடும் இந்த கை இந்த கை போல கற்றறிந்த சான்றோர்கள் அறிந்த புகழைக்காக காத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள் எவரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக சென்று உதவுவார்கள் தனக்கு தீமை செய்தவருக்கும் கூட நன்மை செய்யும் பரந்த மனப்பான்மையோடு உதவி செய்வார்கள் உதவி செய்வது என்று முடிவெடுத்து எதிரிக்கும் கூட உதவி செய்வதே இவர்களது இயல்பாக இருக்கும் என்கிறார் சிவபிரகாச இதைத்தான் என்றும் முகமன் இயம்பாதவர் கண்ணும் சென்று பொருள்கொடுப்ப தீதற்றோர் துன்றுசுவை பூவிற் புலிகுழலாய் பூங்கை புகழவோ நாவிற்குதவோம் நயந்து என்கிறது நன்னெரி நன்றி வணக்கம்